வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவாகவே ஒரு செயல் செய்வதால் நமக்கு ஏற்படும் பயன் இன்னது தெரிஞ்சு அந்த செயலை நம்ம செய்வோம் அல்லது இந்த செயல் செய்வதால் இந்த நன்மை ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட சிலர் வந்து அந்த செயலை செய்ய மாட்டாங்க அது ஏன்னே புரியல நல்லா படிச்சா நம்மளால நல்ல மதிப்பெண்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது நிதர்சனம் ஆனா படிக்கிற வயசுல நம்ம எவ்வளவு பேரு அதை மனசுல வச்சு படிக்கிறோம் அப்படிங்கிறது கேள்விக்குறி பிற்காலங்களில் நாம் அதே வார்த்தைகளை நமக்கு அடுத்த தலைமுறையினருக்கு சொல்வது வழக்கமாக இருக்கும் அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்களும் அப்படித்தான் இந்த சொற்களை நல்ல சொற்களை பயன் ஏற்படக்கூடிய பயன்கள் நமக்கு தெரியும் ஆனா நம்ம பயன்படுத்த மாட்டோம் ஏன் வன்சூல்ல பயன்படுத்துறோம் அப்படிங்கிற காரணமே புரியல இன்னைக்கு வரைக்கும் ஏனென்றால் அடிப்போ நாம் பிறருக்கு உதவுவதால் அல்லது பிறரிடம் பாசமாக பேசுவதால் பிறரும் நம்மிடம் அப்படியே பேசுவார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும் கோபத்தோடும் மனநிலை மனிதர்களிடத்தில் பொதுவாகவே இருக்கிறது அது ஏன் அப்படிங்கிறது யாராலும் குறிப்பிட முடியவில்லை அதை வள்ளுவராலும் கூட குறிப்பிட முடியவில்லை வள்ளுவர் சொல்லும் பொழுது இனிய சொற்களை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பயன் இதுதான் அப்படின்னு தெரிந்தும் கூட அந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தாமல் கடுமையான சொற்களை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பயன்தான் என்ன அப்படின்னு கேட்கிறார் வல்லுவருக்கு அந்த குழப்பம் ஏற்படுவதில் இனிய சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை வன் சொற்களை பயன்படுத்தக்கூடாது இணைய சொற்களை பயன்படுத்தி நல்ல பல பயன்களை நாமும் நம்மை சார்ந்தவரும் அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கறது வள்ளுவர் கூட கூடிய கருத்து திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொண்ணூத்தி ஒன்பது இன் சொல் இனிதின்றல் காண்பான் எவன்களோ வன் சொல் வழங்குவது மீண்டும் குரல் இன் இனிதின்றல் காண்பான் எவன்களோ வன் சொல் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி